इदं तुते ிாத்தயத்திரவேற்றைக்காணையமுயா மொஹே நம ஸ்ரீபகவம் பிரவசியம் எண்ணூயம் விஜயான மோட்சியசே இந்தோகத்தோட முதல் வரிக்கு நேற்றுக்கு அர்த்தம் பார்த்தோம் இப்போ ரெண்டாவது வரைக்கும் அர்த்தம் சொல்கிறேன் அதனுடைய தொடர்ச்சிக்காக வேண்டி மீண்டும் முதல் வரியோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறேன் ஹே அர்ஜுனா உனக்கு ரகசியமான இன்னும் ஆழமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் இப்போது எட்டாவது அத்தியாயத்தில் க்ரமமுக்தி சாதனம் சொன்னேன் இங்கேயே மோக்ஷம் அடைகிறதுக்கான சாதனத்தை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது தான் விஷயம் உனக்கு என் வார்த்தையில் குரகான்ற புத்தி இல்லை அனசூயவே நீ தகுதி உள்ளவன் இந்த ஸ்லோகத்தோட விஷயம் என்னென்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்கிறார் அந்த சொல்ல போகிற விஷயத்தோட மகிமை பெருமையை சொல்கிறார் அதை கேட்குறவனோட தகுதியை சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தோட பிரயோஜனம் என்னங்கிறதையும் சொல்கிறார் இது பகவத்கீதையில் நாம் பார்க்குற ஒரு மாபெரும் சிறப்பு எப்பெல்லாம் கிருஷ்ணர் வந்து பிரதிஜை பண்ணி ஒரு ஒரு விஷயத்தை டாபிக் ஆரம்பிக்கிறாரோ அப்போ யார் கேட்குறது என்ன விஷயம் அதோட பெருமை என்ன அதனால் பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறது அழகாக சொல்கிறார் விஷய பிரயோஜன அதிகாரித்வம் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அதோட ரிசல்ட்டு பெனிஃபிட் என்ன அது யாருக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்கும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிவிடுறார் ஆகவே அனசூயனாக அதாவது அசூயான்னு சொன்னால் பிறருடைய நல்ல குணத்தையும் தப்பாக பார்க்குற ஒரு தன்மைக்கு பேர் தான் அசூயான்னு பேர் இந்த இடத்துல நாம் என்ன அர்த்தம் பண்ணுறோன்னு கேட்டால் நாம் யார்கிட்ட படிக்கிறோமோ அவங்கள்ட்ட நாம் குறை பார்த்தா அவங்கள்ட்ட இருக்கிற அறிவை நாம் முழுமையாக எடுத்துக்க முடியாது அதை கவனமாக புரிஞ்சுக்கணும் சொல்கிற விஷயத்தில் ஸ்ரத்த வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்க பொய் சொல்கிறது இல்லை உண்மையைத்தான் சொல்கிறாங்கங்கிற எண்ணம் அது மாத்திரம் இல்லை நமக்கு காலப்போக்கில் இது புரியுங்கிற எண்ணமும் ரொம்ப முக்கியம் அதுக்கு நாமளும் முயற்சி பண்ணணும் நம்ம தேவைப்பட்ட அவர்கிட்ட நல்ல பொறுமையாக அவர் சொல்லி முடித்ததுக்கு பிறகு கேள்வியும் கேட்கலாம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆக இதம் பிரபக்ஷாமி குஹியதமம் பாதுகாக்கப்பட வேண்டிய போற்றப்பட வேண்டிய ஞானத்தை உனக்கு நான் உபதேசம் பண்ணுறேன் விஜான சகிதம் அதாவது நான் உனக்கு ஞானத்தை கொடுக்க போகிறேன் அந்த ஞானம் வந்து குஹியத்தமம் ஞானம் அதை நன்றாக சொல்லி கொடுக்க போகிறேன் பிரபக்ஷ்யாமி பிரக்கரிஷேண பக்ஷ்யாமி விஜான சகிதம் ஞானம் அதாவது அது உனக்கு தெளிவாக உன்னுடைய அனுபவத்தில் விளங்குற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நீ அதை தவிர வேறு எதையும் அது இல்லாமல் அனுபவிக்க முடியாது நான்கிற ஆத்ம தத்துவம் இல்லாமல் நம்ம எந்த அனுபவத்தையும் அனுபவிக்க முடியாது நான் கொடுக்குற ஜானம் அனுபவயுக்தம் ஞானம் ஏற்கனவே அனுபவத்தில் இருக்கிற விஷயத்தை பற்றி தான் நான் உனக்கு சொல்லித்தர போகிறேன் ஆக ஜானம் விஜானசகிதம் இதம் ஞானம் விஜானசகிதம் ஜானம் முஹியதமம் ஜானம் பிரபக்ஷியாமி அதனால் என்ன பிரயோஜனம் கிடைக்கும்னா எக்ஞாத்வா அசுபாத் மோக்ஷே தத்து ஞானம் பிரபக்ஷியாமி எந்த ஒரு ஜானத்தை நீ இந்த அசுபத்திலேருந்து அசுபம்னா இந்த இடத்துல சம்சாரம் மறுபடியும் மறுபடியும் உலக வாழ்க்கையில் பற்று வச்சு அவஸ்தப்படுறது பிறப்பு இறப்பு சுழலில் ஒழல்றது யஜ்ஞாத்வா எதை அறிந்த பிறகு அசுபாத்து அசுபத்திலிருந்து மோக்ஷியஸே விடுபடுவாயோ அந்த ஞானத்தை குருக்கிட்ட சாஸ்திரத்துக்கிட்ட ஸ்ரத்தையுள்ள தோஷம் பார்க்காத உனக்கு சொல்லித்தரப்போகிறேன் போற்றத்தக்க மதிக்கத்தக்க பாதுகாக்கத்தக்க ஞானத்தை உனக்கு நன்றாக தெளிவாக உன் மனதிலே புரியும்படி உபதேசம் செய்ய போகிறேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கிறார் இதனுடைய அடுத்த ஸ்லோகத்துல அது என்னங்கிற அந்த விஷயத்தை சொல்ல போறார் அது நாளைக்கு படிப்போம் ஸ்ரீ பகவான் உவாச்சம்யனூயவே சகிதம் எல்லோருக்கும் எோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் என்ற எண்ணிற்கு